அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடலுக்காக மிகுந்த ஆர்வத்தோடு நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா நான் அனுப்பி வைக்கும் பாடல்கள் உங்களுடைய உள்ளங்களுக்குரிய அன்பை நிம்மதியை ஒரு சேர வழங்கி வந்தால் அவைகள் எனக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியாகவும் அதே நேரத்தில் மகிழ்வாகவும் நான் கருதி கொள்கின்றேன் அந்த வகையிலே தொடர்ந்து பாடல்கள் என் மூலமாக உங்களை வந்து அடைவதிலே இரு தரப்பினருமே நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் இதோ நேர்களே இன்றைய பாடல் இனிமையும் உரிமையும் மென்மையும் அன்பும் கொண்டு விளங்கும் தாயின் தாளாட்டு நிகரற்ற சிறப்பு கொண்டது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இதயத்துக்கு இதமான அமைதியை வழங்குகிற அருமருந்தாக இந்த தாலாட்டு காலம் காலமாக போற்றப்பட்டு வருகிறது தாய் என்பவள் மக்களுக்கு தரும் இந்த தூய்மையான நேயமானது மனித நேயங்களில் வணங்கத்தக்க தகுதியினை கொண்டது தமிழகத்தில் கணக்கற்ற தாலாட்டு பாடல்கள் உலவி வருகின்றன புத்தம் புதிய கற்பனைகளும் வளமான சொற்களும் அந்த பாடல்களில் நிரம்பியிருக்கின்றன அவற்றிலே இருக்கின்ற இனிய ஓசையும் பொருள் ஆழமும் கேட்போர் உள்ளங்களுக்கு இன்பம் ஊட்டுகின்றன திரைப்படங்களிலே பாடலாசிரியர்கள் பல வகைகளிலே தாளாட்டு பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள் அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை கொண்டு விளங்குகின்றன இவர்களிலே புலமை பித்தன் தனி என்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு நான் தரும் பாடல் ஒரு சாட்சியமாக கருதி கொள்ளத்தக்கது இந்த பச்சை கிழிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு துகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட என்று பாடல் தொடங்குகிறது இதிலே குழந்தையை பச்சை கிளியாக கருதி கொண்டு அதற்கு மென்மையிலும் மென்மையான செவ்வந்தி பூவில் அந்த தாய் உள்ளம் தொட்டிலை கட்டி வைக்கிறது அதிலே மிக மென்மையான பட்டு துகிலோடு சேர்த்து மிகவும் மென்மையான அன்ன மெதுவாக அந்த தொட்டிலே இட்டு வைக்கிறது என்று எழுதுகிற தாயின் உள்ளத்தின் மென்மையை இந்த கவிஞனின் எழுதுபோல் எப்படி சரியாக இடை அதை பாடலிலே பதிவு செய்திருக்கிறது என்பதை மிக எளிதாக யாரொருவரும் உணர்ந்து கொள்ளலாம் பாடல் அதற்கு தாய்மையின் மென்மைக்கே தக்கதொரு முன் உதாரணமாகவே நிற்கிறது இந்த தாலாட்டிலே ஒரு மகனுக்கு சொல்ல வேண்டியவற்றை இந்த கவிஞர் சொல்லி இருக்கிற விதம் எல்லா தாய்மார்களும் தங்களின் இதயங்களில் வைத்து போற்ற வேண்டிய அன்பு வேதமாகவே கொள்ளத்தக்கது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பெற பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிற வரிகளிலே உள்ள தத்துவ சிறப்பு சாதாரணமானதா என்ன பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி என்கிற வரிகளில் பழிச்செடுகிற அர்த்த அழகு இந்த பாடலை உயரத்தில் கொண்டு சென்று வைத்துவிடுகிறது இந்த பாடலை கேட்கிற பொழுது திரைப்பாடல்களை இலக்கிய தரத்திற்கு ஏற்றுவிடும் பணியை தொடங்கினார் கவிஞர் கண்ணதாசன் அதை முழுமைப்படுத்தினார் போலவர் புலமை என்று நான் கூறினால் அதை நீங்கள் நிச்சயம் ஒத்துக்கொள்வீர்கள் அல்லவா இதோ நேயர்களே இந்த பாடல் தங்க என்று பெயர் பெற்றிருக்கிற கே ஜே அவர்களின் குரலில் நீதிக்கு தலைவணங்கு எனும் படத்திலிருந்து உங்களுடைய உள்ளங்களை நோக்கி வருகிறது கேட்டு என்பருங்கள் செல்வந்தி தொட்டிலை கட்டி தேகிலுடன் அன்ன சீரகினை மெல்ல நிட்டு வைத்தே இந்த பச்சை கீழூறு செல்வந்தி தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன தீரகினை மெல்லே நானாரோ இன்று தாளாட்டின் நல்ல குழந்தை தான் மண்ணில் திறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் திறக்கையிலே பின் தீயவராவதும் பன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே நான் ஆறாரு என்று தாலாட்ட இன்னும் வாராரு வந்து பாராட்டு தூக்கமருந்தினை போன்றவை பெற்ற நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் கூறும் அறிவுரைகள் இந்த பச்சை கீழே கூறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லிட்டு வைத்தே நடந்தீடில் தாடவளம் பெறலா ஆறு அடங்கி நடந்திடில் காடுவளம் பெறலாம் தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்து நாடும் நலம் பெறலா நாடும் நலம் பெறலா நானாரோ என்று தாளாட்ட இன்னும் வந்து பாராட்ட பாதை தவறிய கால்கள் வீர சென்று சேர்வதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை கிளிக்கு ஒரு தொட்டிலை கட்டி வைத்தேன் அதின் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நானாரோ என்று தாலாட்ட இன்னுமாரா